ஹீ குரு பிரேவோ நம இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஒரு தர்மத்தை வேதம் மகர்ஷிகள் புராணங்கள் இவைகள்லாம் நாம் என்னென்னலாம் செய்யணும் இவைகள்லாம் தர்மம் இவைகள் செய்கிறதுனால நமக்கு புண்ணியம் எவைையெல்லாம் அதர்மம் இவைகள்லாம் செய்யக்கூடாது எவைகள்லாம் செய்தால் நமக்கு பாபம் என்கிறதெல்லாம் விரிவாக நமக்கு சொல்கிறா அதில் முக்கியமான ஒரு தர்மத்தை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா வேதம் சத்தியம் வதா அப்படின்னு வேதம் சொல்கிறது எப்பொழுதும் உண்மையே பேசணும் அப்படின்னு வேதம் எந்த அளவுக்கு நமக்கு கட்டாயப்படுத்துறதோ அந்த அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்றது நான்கு தம்பதேத்து அன்றிர்த்தம்னா மனசுனால கூட பொய் பேசக்கூடாதுன்னு சத்தியம் அசத்தியம் ரித்தம் அன்றம்னு நாலு ரித்தம்னா மனசுனால நினைக்கிற உண்மைக்கு ரித்தம்னு பேரு அன்றத்தம்னா மனசுனால் நினைக்கிற பொய் சத்தியம்னா வெளியில் நாம் உண்மையை பேசுறது அசத்தியம்னா வெளியில் நாம் பொய் பேசுறது அப்படின்னு நாலா பிரிச்சு கொடுத்துருக்க அதில் மனசுனால கூட நாம் பொய் பேசப்படாது பொய்யை நினைக்கக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்றது ஏன்னு கேட்டால் ாம் கர்மாக்களை மூன்று விதமாக நாம் பண்ணுறோம் காய்கம் வாச்சிக்கம் மானசிக்கம்னு காய்கம்னா கை கால்கள்னால பண்ணக்கூடியது வாச்சிக்கம்னா வாக்குனால பண்ணக்கூடியது மானசிக்கம்னால் மனசுனால் செய்யக்கூடியது இப்படி மூன்று விதமாக நம்முடைய கர்மாக்களை வச்சுருக்கா இதில் எந்தெந்த காயகமான பண்ணின பாபத்தை காகமாகவே தான் அனுபவிக்கணும் கை பண்ணின பாபத்தை கை தான் அனுபவிச்சாகணும் வாக்குனால பண்ணின பாபத்தை வாக்குனாலேயே அனுபவிக்கணும் மானசிகமாக பண்ணின பாப்பத்தை மனசுனாலேயே தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் கீதையில் அவசியம் அனுபவத்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ நாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது அதில் முக்கியமாக பொய்யே பேசக்கூடாதுன்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறது காரணம் என்னன்னா நாம் எது பேசினாலும் எது செய்தாலும் வருணன் நமக்கு சாட்சியாக இருக்கார் அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள் வருணந்தான் சாட்சி நாம் பொய் பேசுறோமா உண்மை பேசுறோமான்னு பார்க்கறது வருணன் அதையினால்தான் வருணனை அர்ச்சனை பண்ணும்போது கூட சத்தியான்றித சாட்சியே நமகானு ஒரு அர்ச்சனை வருது வருணனுக்கு நாம் பொய் சொல்றதுக்கும் உண்மை பேசுறதுக்கும் வருணந்தான் சாட்சி நாம் அப்படி பொய் பேசினா என்ன ஆகும் அப்படின்னா வருணனுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் அதனால் வியாதியாக நமக்கு வெளிப்படும் நாம் பண்ணுற பாபங்கள்லாம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா நோயின் மூலமாக தான் நம்ம வெளி வெளிப்படும் வியாதிகள் வரும் அப்படி இல்லை பொய் பேசுறதுனால என்ன வியாதி வரும் அப்படின்னா கிட்னி ட்ரபுள் வரும் அப்படின்னு சொல்கிறது கருட புராணம் கருட புராணத்தில் கர்மவிப்பாக்க அத்தியாயம்னு ஒன்று கர்ம விபாகம் அதாவது நாம் பண்ணுற பாப கர்மாக்கள்லாம் என்ன என்ன விதமாக அது வெளிப்படும் நமக்கு அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது காட்டுறது கணுனால் பண்ணின பாப்போம் என்ன விதமாக என்ன நோய் நமக்கு வரும் காதுனால பண்ணின பாப்போம் என்ன நோயாக நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு கருட புராணம் காட்டியிருக்கு அதுக்கு கர்ம அத்தியாயம்னு பேர் அதில் பொய் பேசினால் கிட்னி ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கருட புராணத்தில் கிட்னி ஃபெயிலியராக போயிடும் அதிலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் யாருக்காவது சரியாக கிட்னி வேலை செய்யலன்னா அவன் பொய் பேசியிருக்கான் நிறையா பொய் பேசியிருக்கான்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் மகார்ணவம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா நம்ம பெரியவ முன்னோர்கள் பண்ணியிருக்கா அதில் இந்த கருட புராணத்திலிருந்து இந்த கர்ம விபாகங்கள்லாம் எடுத்து போட்டிருக்கா இந்த பாபம் பண்ணினத்துனால உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு அதுக்கு பரிகாரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திரௌஷதைஹி தானைஹி ஜபஹோம சுரார்ச்சனை இந்த ஜென்மாவிலையோ அல்லது முந்தின ஜென்மாக்கள்லேயோ பண்ணின பாபம் வியாதியாக நமக்கு வெளிப்படுறது தச்சாந்திஹி அதனுடைய சமனம் எப்படின்னா ஔஷதைஹி மருந்து சாப்பிடணும் தானேஹி தானம் பண்ணணும் ஜபஹோம சுரார்ச்சனை ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது தேவதைகளை அர்ச்சனம் பண்ணுறது இவ்வளவு பண்ணி அந்த வியாதிக்கு ஒரு பரிகாரத்தை தேடணும் அப்படின்னு சொல்கிறான் முன்னோர்கள் அதில் இந்த பொய்யே பேசக்கூடாதுங்கிறதுக்கு இந்த தர்மத்துக்கு ஒரு கதை இருக்குது ரிக்வேதத்தில் நாம் நமக்கு வேதம் சொல்கிற ஒரு ஒரு தர்மத்துக்கும் கதையின் மூலமாக தான் நமக்கு புராணம் எடுத்து காட்டுறதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன் நான் பொய் பேசினால் நமக்கு கிட்னி ட்ரபிள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அது ரிக்வேதத்தில் இருக்குது ரொம்ப அற்புதமான கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது அந்த கதையை கேட்குறதுனால கிட்னி ட்ரபிள் இருந்தால் சரியாக போய்டும்னு ருக்வேத பிராமணம் சொல்கிறது அந்த கதையை சிரவணம் பண்ணுறது யாருக்காவது நீரங்கலில் அல்லது இந்த ஸ்டோன்னு கல் வரும் மூத்தரை பையில் கல் வர்றது அது மாதிரி இருக்கிறவா ஹரிஷ்சந்திரோபாட்சியானம்னு பேர் அந்த கதைக்கு அந்த கதையை சிரமணம் பண்ணினா வியாதி வழி இல்லாமல் இருக்கும் சமணமாகும்னு சொல்கிறது இருக்கு வேதம் ரொம்ப அற்புதமான கதை அது அந்த கதையை விரிவாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்